வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து நானூற்று முப்பதாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சிறமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானபிரியன் தமிழக செய்திகள் தொடர் விடுமுறை காரணமாக தலைநகர் சென்னையில் உள்ள ஏடிஎம் மையங்களில் பணம் இல்லாமல் அவதி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு ஒரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஒரிரு இடங்களில் சூறை கூடிய மிதமான மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் படிப்புகளுக்கு வரும் மே இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக இவ்விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை இலங்கை தலைநகர் கொழும்பு அடுத்தடுத்து நிகழ்ந்த எட்டு குடிப்பு சம்பவங்களில் நூற்று பேர் உயிரிழந்தனர் காயங்களுடன் சுமார் ஐநூறு பேர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் திருப்பூர் கோவை சென்னை உட்பட எட்டு நகர்ப்புற தொகுதிகளில் பெண்கள் வந்து வாக்களிக்கும் அளவு குறைந்துள்ளது தொடர் விடுமுறைகள் காரணமாக ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் வருகைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளனர் இந்திய செய்திகள் பாபர் மசூதியை இடிப்பதில் நான் பங்கு கொண்டேன் என்பதை பெருமையாக கருதுகிறேன் என்று பாஜக வேட்பாளர் சாத்வி பிரக்யாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் என் மகன் தேர்தலில் வெற்றி பெற்று சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி உங்களது கண்ணீரைத் தொடைக்காவிட்டால் அவனது சட்டையை கழித்து நீங்கள் தூக்கி எறியிருந்திடலாம் என்று மத்திய பிரதேச மாநில முதல்வர் கமல்நாத் கூறியுள்ளார் இலங்கை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்த பாஜக வேட்பாளர் சாத்வி பிரக்யா தாக்கூருக்கு தேர்தல் ஆணையம் இரண்டாவது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இலங்கையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட எட்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக மக்கள் அமைதி காக்குமாறு அதிபர் சிறிசேனா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆப்கானிஸ்தான் அதிபரின் பதவிக்காலத்தை நீட்டிக்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது கொழும்பு இலங்கையில் எட்டாவது இடத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் கொழும்பு புறநகரமான தெமட்டக்கொடையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இலங்கை குண்டுவெடிப்புக்கான பின்னணியை கண்டறிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என இலங்கை அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் வங்கிகள் வாரத்திற்குந்து நாட்கள் மட்டுமே இயங்கும் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவியது குறித்து விளக்கம் அளித்த ஆர்பிஐ இது தவறான செய்தி என்று அறிவித்துள்ளது இந்திய மக்களின் வரிப்பணத்தை பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான குழு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக செலவிட்டு வீணடிக்கிறது என்று விஜய் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நாற்பத்தி கோடி டாலராக உயர்ந்துள்ளது பொது காப்பீட்டு நிறுவனங்களின் பிரிமியம் வருவாய் கடந்த நிதியாண்டில் பதிமூன்று வளர்ச்சியை கண்டுள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் என்னை மீண்டும் அணியில் சேர்த்த அந்த தருணத்தில் கண்ணீர் விட்டு அழுதேன் என்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரூ ரசல் உருக்கமாக தெரிவித்தார் இலங்கை தொடர் குண்டுவெடிப்பிற்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் நட்சத்திர வீரரும் அதிரடி தொடக்க ஆட்டருக்காரருமான ஜோஸ் பட்லர் இங்கிலாந்துக்கு புறப்பட்டுச் சென்றார் ஐ சீசனில் அடுத்து போட்டிகளில் ஜோஸ் பட்லர் விளையாட மாட்டார் எனும் செய்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஐ கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் டோனி ஐதராபாத்துக்கு எதிரான போட்டியில் விளையாடவில்லை முதுகுலி காரணமாக அவர் விலகியிருந்தார் இதனால் சென்னை அணிக்கு ரெய்னா கேப்டனாக செயல்பட்டார் ஐதராபாத்துக்கு எதிரான அந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியை தழுவியது ஐ போட்டியில் பஞ்சாப் அணிக்கு பதிலடி கொடுத்து டெல்லி அணி ஆறாவது வெற்றியை பதிவு செய்தது கோட்லா மைதானத்தில் நடந்த இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் எடுத்தது ஐதராபாத்தில் நடந்த ஐ பி போட்டியின் முப்பத்தி லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் விரட்டியடித்தது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி இதன் மூலம் ஒன்பது போட்டிகளில் ஐந்து வெற்றிகள் நான்கு தோல்விகள் என பத்து புள்ளிகளுடன் சன்ரைசர்ஸ் அணி நான்காவது இடத்தில் உள்ளது கொல்கத்தா அணி தொடர்ந்து ஐந்தாவது தோல்வியை சந்திக்கிறது திரைச்செய்திகள் சர்ச்சையை ஏற்படுத்திய காமசூத்ரா திரீ டி படத்தில் நடித்திருந்த நடிகை சாயிரா கான் தற்போது திடீரென மரணமடைந்துள்ளார் சிவகார்த்திகையின் நயன்தாரா இணைந்து அடிக்கும் படம் மிஸ்டர் லோக்கல் இந்த படம் மே ஒன்றாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திடீரென மிஸ்டர் லோக்கல் மே பதினேழு அன்று வெளியாகும் என்று இப்படத்தை தயாரித்திருக்கும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் அறிவித்திருக்கிறது இத்துடன் நற்றின இன்றைய செய்தி சேவைகள்